அவர்கள் அம்மனிதர் தொழுகை முடித்த பின்னர் நீர் தொழவில்லை இந்த நிலையில் நீ மரணித்துவிட்டால் நபிசல்லும் அலஹிவசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தின் மீது மரணித்தவராக மாட்டீர் என்று கூறினார்கள்